विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, சச்சிதானந்தூ விஷ்வோத்தியேதாபயவிஷா ஸ்ரீகிருஷாயேயா சங்காசம்சய பிரதிபுவாந் விவா भगवान श्रीकृष्ण उद्धव बद मुक्त वैलक्षण्य उपदेश पड़ा इं मुक् पीुग्रपड़ी वि शरीर मनसुद अभिमान वेग्रद वर्णिक वैशारदी ईक्ष असंग संशय नानात्वा विनी தன்னை நல்லா ஆராய்ச்சி பண்ணுறான் நான் யாருங்கிற தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறான் ஒருவன் அது எப்படின்னா வைஷாரதி ஈக்ஷையா ஈக்ஷான்னா பார்வை அறிவு பார்வை ரொம்ப சூக்மமாக நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுணுணர்வு அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கூர்த்த மின்ஞானத்தால் கொண்டு உணர்கிறான் அதனால் ஆ சரியான விவேகம் ஆத்மா அநாத்மா விவேக்காக இந்த ஆத்மா எது அனாத்மா எது இந்த ஆத்மா அனாத்மாவில் எது சத்தியம் எது உண்மையில்லை எது உண்மையானது அப்படிங்கிறதெல்லாம் பகுத்தறிஞ்ச பகுத்தறி தன்மைக்குத்தான் வைசாரதி ஈஷான்னு பேர் கூர்த்த அறிவு பார்வைன்னு அர்த்தம் அந்த அறிவு பார்வையினால் என்ன ஆகிறது அசங்கசிதையா வாழ்க்கையில் இந்த பற்றற்ற தன்மைங்கிற வாழ நன்றாக தீட்டி தீட்டி ஆஹா விவேக ஆத்மானாத்ம விவேக்க நித்தியாநித்ய விவேகம் ஏற்கனவே இருக்குது நித்தியா நித்திய விவேகம் அப்புறம் ஒரு வைராக்கியம் அப்புறம் வேதாந்தம் படிக்கிறது அதனால ஏற்படுற தத்துவ ஞானம் சரீரம் மனசு புத்தியை நல்லா புத்தியை நல்லா தீட்டி வைசாரதி புத்தியை வைத்துக்கொண்டு நிஷிதா துரத்தியான்னு இருக்கு இல்லையா கட்டோபனிஷத்துல இருக்கு தனுர் கிரகித்வா ஹியபனிஷதம் மகாஸ்திரம் நிஷித்தம் சந்ததித்த உபாசனையினால மனசை பண்படுத்தின்னு அங்க அர்த்தம் இங்க ஞானத்தினால நல்லா அறிவை தீட்டி தீட்டி சரியான பார்வையோட இருந்து பற்றற்ற தன்மையோட இருந்து சந்தேகங்கள்லாம் போய்விட்டது தனக்கும் சரீரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அஜானமும் இல்லை சந்தேகமும் இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிறதும் இல்லை ஆக சின்ன சம்சையாக இந்த வேற்றுமையிலிருந்து விலகிவிட்டான் நானாத்வாத்து வினிவர்த்தே நன்றாகவே நிவர்த்தத்தை வினிவர்த்தத்தை விசேஷன நிவர்த்தத்தை தன்னை நன்றாகவே பகுத்தறிந்து வேற்றுமைகளிலிருந்து பிரித்து கொண்டு விட்டான் ஆக வேற்றுமைகளிலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் வேற்றுமைகளோடு தன்னை இணைத்து கொள்வது இல்லை அர்த்தம் அறிவின் துணை கொண்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்க்க தெரியாது அவனுடைய அறிவில் ஏற்படுற இந்த இந்த காக்னேட்டிவ் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி அறிவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம் புரிந்து கொண்டிருக்கிற உலகத்தை புரிஞ்சு கொண்டிருக்கிற தன்மையில மாற்றம் சாதாரண ஜனங்கள் எப்போ பார்த்தாலும் வேற்றுமையை பற்றியும் அந்த வேற்றுமையில விருப்ப வெறுப்புகளை வளர்க்கிறத பற்றியும் அதையே சிந்திச்சு சிந்திச்சு தாங்களும் துன்பப்பட்டு பிறரையும் துன்பப்படுத்துவார்கள் இவனுக்கு அதெல்லாம் கிடையாது இந்த வேற்றுமைகள்ங்கிறது மாய தோற்றம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கிறதுனால இதுக்கு உதாரணம் சொல்றார் சொப்னாத்து பிரதிபுத்தா இவ கனவிலிருந்து விழித்து கொண்டவனை போல போலங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே நனவில் வந்து வேற்றுமைகள் தெரிஞ்சாலும் அதற்கு மதிப்பு தருவதில்லை கனவிலிருந்து விழித்து கொண்டவன் எப்படி கனவை மதிப்பதில்லையோ அப்படி நனவை ஆராய்ச்சி செய்து நனவிலிருந்து விடுபட்டு கொண்டவன் விடுபட்டு கொண்டவன் விழித்து கொண்டவன் மீண்டும் இந்த வேற்றுமை நிறைந்த இந்த நனவு வாழ்க்கைக்கு அணு அளவும் முக்கியத்துவம் தருவதில்லை என்பது கருத்து மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான